அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முறை தொழுகை நேரம் வந்தது பள்ளிக்கு அருகில் வீடு உள்ளவர்கள் தங்கள் வீட்டுக்கு ஒழு செய்ய சென்றார்கள் மற்ற சிலர் பள்ளியில் இருந்தனர் எனவே அவர்களுக்காக நபி செல்லாகும் அணை செல்லும் அவர்களிடம் கல்லாலான தண்ணீர் பாத்திரம் கொண்டு வரப்பட்டது அதில் கையை நுழைக்க முடியாத அளவுக்கு அந்த கல் பாத்திரம் சிறிதாக இருந்தது அதிலிருந்து அந்த மக்கள் அனைவரும் முழு நீங்கள் எவ்வளவு பேர் இருந்தீர்கள் என அனசியலாகவும் அவர்களிடம் கேட்டதற்கு எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் என்று அவர்கள் பதில் கூறினார்கள் இது புகாரியின் வாசகமாகும் முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது தண்ணீர் உள்ள பாத்திரத்தை நபி சொல்லு அவர்கள் தன் விரல்களை வைத்தார்கள் அவர்களின் விரல்களில் இருந்து தண்ணீர் பீரிட்டு வருவதை நான் பார்த்தேன் உழு செய்தவர்களை எண்ணினேன் எழுபது முதல் எண்பது பேர் வரை இருந்தனர் இரண்டு இரண்டு ஏழு ஒன்பதின் கீழ் நான்கு